வணக்கம் தினமுறை சென்னையில இருந்து உங்கள் அன்பாலு சில குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசு வரைக்கும் சரியா பேச்சு வராது அது வந்து மூளை செயல்பாடு காரணமாக இருக்கலாம் இருக்கலாம் அல்லது வீட்டுல பேச்சு துணைக்கு ஆள் யாரும் இல்லாம இருக்கலாம் அதை போக்கக்கூடிய இலைய மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க வில்வ இலை இருக்கு இல்லையா நல்லா நல்ல உணர்த்தி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கிராம் அளவு எடுத்து தேன்ல குழைச்சி தொடர்ந்து மூணு மாதம் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் உள்ள பெற்றோர் பெரியவங்க எல்லாம் அந்த குழந்தைகிட்ட நிறைய பேச்சு கொடுக்கணும் அப்போ நான் அந்த குழந்தைக்கு நல்ல பேச்சு வந்துடும் என்னென்ன உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்